நாட்டின் நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது வாழைப்பூ காரக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வாழைப்பூ ஒன்று கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை ரெண்டு ஆர்க்கு வெங்காயம் அரை கப் தக்காளி அரை கப் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் மிளகாய்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் புலி கரைசல் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கொத்தமல்லி சிறிதளவு கடலை மாவு முக்கா கப் அரிசி மாவு கால் கப் செய்ற முதல்ல நம்ம வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த இதெல்லாம் தேவையில்லாதான் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வாழைப்பூ பூ எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு அதில் கடலை மாவு அரிசி மாவு அது போட்டு கலந்துருவோம் கலந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுடுவோம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா பஜ்ஜி மாவு பதறத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சுருவோம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த மாவு மிக்ஸ் பண்ணிருக்கோம்லேயே வாழைப்பூவில் பஜ்ஜி மாவு மாதிரி அதை எடுத்து போட்டு பஜ்ஜி மாதிரி இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது வந்து வாழைப்பூ வருவல் இந்த வாழைப்பூ வருவலை வச்சு இப்போ நம்ம காரக்குழம்பு செய்ய போகிறோம் புளி கரைச்சி வச்சிடலாம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுடுவோம் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுப்போம் வானல் வச்சிடலாம் இல்லை அடிகாரமான பாத்திரம் ஒன்று வச்சுட்டு பாத்திரம் காய்ஞ்சதும் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டலாம் கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டுடுவோம் வெந்தயம் பொறிஞ்சதும் காய்ஞ்ச மிளகாய் கிளி போட்டுருவோம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் மதிங்கினதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுவோம் தக்காளி நல்லா வதங்கினதும் மஞ்சுப்பொடி மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் போட்டுவிடுவோம் நல்லா போட்டு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் புளிக்கரைசல் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் புளி கரைசல் வாசல் அந்த ராஸ் மெல் நல்லா கொதிக்க விடுவோம் உப்பு ருசிக்கேற்ற மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் புளிக்கரைசல் நல்லா கொதித்த உடனே எல்லாத்தோடையும் சேர்ந்து கொதித்த உடனே இந்த வாழைப்பூ வருவல் செஞ்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் போட்டுவிடுவோம் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வாழைப்பூ கார் குழம்பு தயார் இது வந்து வாழைப்பூ வருவலாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழம்புல போட்டு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் அதுவும் செஞ்சுட்டோன்னா தொட்டுக்கவும் அதுவும் அதுக்கும் அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்